மாரி அவன் சக்கரத்துக்கு சுதர்சனம்னு பேரு அதுவே ராமவதாரம் ஒன்றுது பகவானோட கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு கோதண்டம்னு பேரு இது பரமேஸ்வரோட கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு பினாகம்னு பேரு இப்படி எல்லாம் பினாகம்னு பேரு அந்த பினாகத்தால் சுவாமி தட்டி ஒரு नदी ఏర్పடுது பினாகிணினு பேரு ஆற்காடு જિલ્લાவுல பினாகிணி இந்த திருக்கோயிலூரலாம் அந்த பினாகிணி नदी திரத்தமா இருக்கு பினாகிணி அந்த नदीக்கு பேரு பழைய காலத்துல ஸ்கூல்லாம் வைக்கிற போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வைக்கிற போது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ரெபிரசென்டேட்டிவா ரெண்டு பேர் டீம் போறது அந்த இண்டிஜுவல் அவார்டு பண்ணு மூணு வருஷம் சேர்ந்த என்ன பண்ணுவா ஜகன் போட்டு என்ன பர்ஃபார்ம் வருஷம் கழிச்சு வருஷம் புதுசாக யாராவது இருக்கணும் ஒரு ஷீல்ட் வச்சு ஓட்டிட்டு இருப்பான் அப்படி அந்த மாதிரி அது ஒரு வரிசையா போடுற மாதிரி ஒரு பதக்கங்கள்லாம் பதிச்சிருக்கும் பகவான் நாராயணன் கையில வச்சுருக்க கூடிய கேளயத்தில் நூறு பதக்கமா இருக்கான் நூறு அதே மாதிரி நந்தகம் கத்திக்கு வாத்தியங்களுக்கும் தனியா ஒரு பேரு உண்டு நாரதர் தும்புருவா ரெண்டு பேரும் வீணா காணத்துக்கு ரொம்ப பேரு போனவ அந்த நாரதர் வச்சிருக்கக்கூடிய வீணைக்கு மகத்தின் பேரு இந்த வீணைக்கு அதே மாதிரி தும்முரு கையில இருக்கக்கூடிய வீணைக்கு கலாவத்தின்னு பேரு சரஸ்வதி கையில எப்போதும் வச்சிருந்து இருக்க அந்த வீண அதுக்கு கச்சபி அப்படின்னு கச்சபீனா கச்சபம்னா ஆமன்னு அர்த்தம் இந்த வீணைக்கு அடியில் இருக்கக்கூடிய குளம் இருக்க அது ஆமையுடைய முதுகோட அப்படி திருப்பி போட்ட மாதிரி அப்படித்தானே இருக்கு முதுகோட திருப்பி ஆமை வந்து மல்லாக்கப்படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த முதுகோடு முனியா அப்படி ஞாபகம் எனக்கு கச்சபீனு சரஸ்வதி கையில் இருக்கக்கூடியது பெரிய மகாகவிக்கு அந்த கச்சபிங்கிற வீணையை வச்சிருந்து நல்ல கல்வனி பட பாருங்க ஒரு பெரிய டிராமாவையும் வர்ணிச்சிருக்க ஆச்சாரியா அம்பாளுடைய சரஸ் திவ்யமான சிம்மாசன அம்பாள் அமர்ந்திருக்க தேவர்கள் முப்போடு தேவர்கள் இருக்க சரஸ்வதி வந்திருக்கா சரஸ்வதி வந்தாக்க இன்னைக்கும் பெரியவாளுடைய சன்னிதிகளை போனாக்க என்ன பண்ணுவா பெரிய சங்கீதம் பாட செல்லுவா பூஜா காலத்தில் பாட சரஸ்வதியில் ஒரு வார்த்தை இருக்கு வாய்க்குள்ளதான் பொதுவா வீணைக்கு பேரு அந்த வீணையும் மீட்டிக்கொண்டு வாய்ப்பாட்டும் பாடிக்க என்ன பாடுவது அம்பாளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதான் பாடுவோம் அம்பாளுக்கு தன்னை பாடுறதை விட தன் பர்தாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய பெருமை எடுத்து பாடினாலும் அம்பாளுக்கு ரொம்ப திருப்தி அந்த பரமேஸ்வருடைய வைபவங்கள் அவனுடைய பெருமை எல்லாத்தையும் எடுத்து பாட்டா இசைத்து விவிதபு ரொம்ப சரஸ்வதி பாடுனா கேட்க குரல் மாதுரியத்துக்கோ பாடுவனோ சரஸ்வதி குரலோ பரம மதுரம் வீணையும் ரொம்ப நெருக்கூது பேசப்படுகின்ற எல்லாம் உடமா இருக்கு அப்ப எப்போதுமே பாடினார்னா பாட்டு கச்சேரி ஒரு உபன்யாசம் இதெல்லாம் அமையணும்னா ரசிகர்கள் நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரசிகர்கள் இல்லாம சிவத பாத்து சொல்ல சொன்னாக்க அந்த இன்ஸ்பிரேஷன் வராது เฉลவேரம் நூவா उपन्यासையாளர் விசேஷமா இருப்போம் ட நீங்க அத மட்டும் வந்து சொல்லுங்கனே தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் என்பா நான் சொல்றே சொல்றது பத்தியில்லை அந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது ஒரு 1000 வேல் கேக்குற போது அது மட்டும் இல்ல ஒரு சிறு சிறுது சொல்லி 2 நிமிஷம் சொல்லி ஒரு क्लाइமாக்ஸா கொண்டு வரும்போது it without you are knowing it build up into a climax nee athu thaniya ukandha recording kaaga rendu nimisham sonna rendu climax varadhu and the atmosphere and or tempo and or and or utsaaham adalla vyasa peetha thudi or thani perume rasika nanna irukadhu adalla or kavi sonna என் தலைவர் நீ வேற என்ன வேணா தலைவர் எழுத்து எழுது இல்லாத ஒத்தன்ட்டு போய் என் கவிய பாடும்படிதான ஒரு பிராரம்பத்தை மாத்திரம் எழுதிவிடாத அரசிக கவித்துவ நிவேதனம் கோவிதம் அப்படின்னு சொல்ற ராமாயணத்துல மூர்ச்சனாஸ்தான கோவிதம் சொல்றான் குஷல மூர்ச்சனை அந்த மூர்ச்சனா ஸ்தானத்தை போய் பிடிச்சிட்டாக்க மேல பிடிக்கிற போது சொன்னா அவனுக்கும் கேட்டு திருப்தி இருக்கும் அப்படி ஒரு நாலு பலையை வாங்கிவிட்டா இவருக்கு இன்னும் அதுக்கு மேல தாரத்துக்கு மேல அதிதாரத்துக்கு போயிடுவன் மேல தாரத்துக்கு மேல தாரம் தான் எல்லாத்துக்கும் மேல் செஞ்சத்துக்கு மேல தாரம் அதுக்கு மேல அதிதாரம் நல்ல ரசிகாரு ஜெயசங்கீத ரசிகே ஜெயநீரோதே ஜெய மாதங்கதனே ஜெயநீரோத்யுதே ஜெயசங்கீதரசிகே கே ஜயலீலாசுகிரியே காளிதாசனுடைய வாக்கு சங்கீதரசிகே அப்படின்னு அம்பாட தனியா ஒரு கைட்டில் கொடுத்தார் சங்கீதத்தை ரொம்ப ரசிக்கக்கூடிய சரஸ்வதியே பாடினா பரமேஸ்வரனை பத்தி வேற பாடுறாரு ரொம்ப தேவகானமா இருக்குதான் அரைஞ்சிருக்கா அந்த கானத்தை கந்தர்வகானத்துக்கு மிஞ்சினது ஒண்ணும் அது என்னமால கல்பன பண்ணி பார்க்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான காரம் அதை கொண்டாடாம விடப்படாதுன்னு துயார்தேதே பலே பலே பேஷ் பேஷ் தமிழ்ல சொல்ற மாதிரி சம்ஸ்கிருதத்துல கொண்டாடுறதா சாது சாது சாது சாதுனாக்க இங்கிலீஷ்ல ஹீரியர் இங்கிலீஷ்ல நல்ல ஒரு பேச்சு பேசும் அது ஒரு ட்ரெடிஷனல் வே ஆஃப் அப்ராடிங் இல்ல ஹீரியர் கொண்டாடுறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சாது சாது அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லாடுறது சாதுன்னு கொண்டாடி தரையேஷ ஆட்டி சாதுன்னு ரெண்டு முறை ரெண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சா தொயா ஆரம்பு அவனு சொல்லி முடிக்கல साधु சாது சாது ஆரப்தே பக்தும் வாணிலகி சோழேனம் உடனே சரஸ்வதி என்ன நினைச்சிருக்க சரஸ்வதியுடைய பாட்டு தான் கொண்டாடி சாது சாது அம்பாள் சொல்ற சரஸ்வதி என்ன நினைச்சிருக்கா நம்ம பாட்ட கொண்டாடுறது அவசியமே இல்ல இது பரமேஸ்வரனை நினைச்சிருந்து அம்பாளுடைய குரல் இந்த அம்பாள் பாடினா எப்படி இருக்குமோ தெரியல இவ பேச பொழுதே நாம பாடுறது நம்ம இவளுக்கு அபசாரமும் தோணுறது அப்படின்னு வெட்டி போய் நாம போய் பாடுறதா டக்குன்னு பாட்டு நடிச்சு சரஸ்வதி ரொம்பதான் அப்படி தோணும் அவன் சபாஷ் இருப்பாசி பாடுவோம் ரெண்டாவது பாடுவோம் சொல்லக்கூடிய சபாஷமா இருக்கதான் தீர்மானமா சொல்ல முடியாது மூணாவது சபாசி பாடினது போரும் ரொம்ப நாள் அனுபவப்பட்டாதான் தெரியும் அதெல்லாம் சிலவே இங்கிருந்து தெரிஞ்சிக்க மாட்டா அதுவும் கடைசியில் வந்து அதுக்கு கலை must அங்கே கடைசியில் அபிநந்தர் இன்ட்ரடியூஸ் சொல்லிட்டு போனோம் சில பேர் முப்பது முப்பது நாள் சொல்லிரு முப்பது நாளாக இருக்கேன் பொறுமை இல்லாமல் ராமாயணம் அதே சரஸ்வதிக்காக தான் சாதுன்னு சொன்னா இது சொல்ல வாய்பாட்டக்கு டக்கு முடியாது கையை டக்குன்னு கூட ஒரு அரை நிமிஷத்துக்கு தொடர்ந்து அந்த லிங்கா நம்ம இருக்கும் அது அந்த தொடர்ந்து சங்க பாய்பாட்டு சரஸ்வதி ஆனா வீணையானது அந்த அனுப்ச்சு ஒரு நிமிஷத்துக்கு இருக்கு வெக்கமா போயிடுவான் அம்பாளுடைய சதஸ்தான் இவ்வளவு மதுரமா பேசக்கூடிய அம்பாளுக்கு என்னன்னு நாம பேச துணிஞ்சு நாம பேசுறது போறதுன்னு இந்த வீணை வீணை வாசிக்கிறோம் நாம டக்குன்னு பாட்டு நடிச்சுட்டாக்க வீணன் டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது எங்கிறத்தை அப்படின்னு அவன்டியுக்குமா கட்டி எடுத்துட்டு போயிடுவா அந்த மாதிரி பெரிய வீணைக்கு உரையெல்லாம் போட்டு கொண்டு இருக்க சரஸ்வதி அந்த ஒரே கீழ இருக்கு டக்குனு உரை எடுத்து அப்படி ஒரே நிமிஷத்தை மூடி விட்டு இந்த வீணைய மாது அபலபித்த தந்திரி கலரமக தந்திரா தந்தின்னு அர்த்தம் தமிழ் தந்தின்னு வந்து சம்ஸ்கிருத்த இருக்கக்கூடிய தந்திரி தான் தந்தின்னு வந்து வயர் வயருக்கு தந்தி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலும் டெலிகிராப் ஒரு காலத்துல அதனால தான் தந்தி அனுப்புறதுன்னு சொல்லுவது அந்த தந்தி மாத்திரம் பேச வீண தந்தி மாத்திரம் அணு மணி இருக்கு அவமானம் தாங்க முடியாமல் டக்கு உரையை போட்டு முடிவுக்கலாம் அதுலையும் சொல் சொல் அழகு போட்டு வாணி ஆயிடும் எப்படி பதங்கள் விளர்ந்து பாருடாக்குலாம் வீணம் சோளம் தான் ஒரே நடத்தம் சோழம் ஒரு தானியம் வரதோனும் அது பகவானுடைய சிருஷ்டியில் அந்த ஒரு தானியம் தான் சிருஷ்டிக்கிற பொழுதே உரையோட வரக்கூடிய தானியம் அந்த சோழம் தான் சோழம் ஒன்று வருது அதுதான் இருக்கு ஆத்த சோழம் ஆகினா கூட உரையெல்லாம் எடுத்துட்டும் அப்புறமா இதை பக்கம் பண்ணாதான் நம்ம சாப்பிட முடியும் அதனால அது உரையோட வருது பெரியவா இதை சொல்லிட்டு அவன் எவ்வளவு காடா பேசியிருக்கா பாருங்க ஸ்திரீகள் சரீரத்தில் மானத்தை ரசிக்கிறதுக்காக போட்டுக்க கூடிய ஒரு உரைக்கு கூட யாரோ சொல்றாங்க சோழின்னு ஒரு பேர் இருக்கோம் அது ஒரையாட்டமா செல்ல ஒரு பாகத்தை மலைக்கூடுதா இருக்கிறதுனால நிஜம் வீணி நிச்சு வீணைக்கு ஒரு உரையை போட்டு மூடிவிட்டாலாம் எப்படினா முக்கியமான ஒரு இடத்துக்கு எங்கேயோ போக வேண்டியிருக்கு ரெண்டு கண்டாம் வயசு குழந்தைய விட்டுட்டு போக முடியல கூட்டுட்டு போக முடியல அந்த குழந்தைய அடிச்சு போடுறதுக்கு முன்னாலும் ஆயிரம் உபதேசம் பண்ணி நீ சமத்தா இருக்கணும் ஜாகிரதா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் அந்த குழந்தைக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் தலையாட்டும் வெளியே போகிற உற்சாகத்தில் நீ எப்படி சொல்ற அப்படி இருக்கேம்மா எல்லாம் தலையாட்டும் அப்புறம் அங்கே போய் நாலு பேருக்கு நடுவே பப்ளிக்கா ஏதாவது குட்டை போட்டு உடைச்சிடும் இந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் ஒண்ணுதான் வராட்டாலும் ஒண்ணுதான் கேட்டுடுவாங்க கல்யாணத்துல போய் ஏதாவது கேட்டுடும் அப்புறம் இந்த அம்மா சமாளிக்கிறதுக்குள்ள சமா போயிடும் இது வெளியில் காட்டின ஒரு கிழடு கிடுவாங்க குழந்தை சேர்த்து அணைச்சிட்டு மூணு வயசு குழந்தையா இருக்கு ஒரு வண்டி பிடிச்சி இது குழந்தையாட்டமா இந்த வீண கூட அழிச்சிட்டு போயிட்டா பார்வதியுடைய சதஸ்து அழிச்சிருப்பேட்டா இது சமத்து குழந்தையாரு கேட்டுக்கிற மாதிரி நீ மாட்டம் இருக்கேன் அம்பாள் பேசின ஒரு குரல்ங்கே பாத்துக்குரிய இன்னொரு சொல்ற அதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப தோத்து போட்டா துண்ட போட்டுன்னு ஓடி போடுறது அம்பாளுடைய சரஸ்வதி பெரியா சொல்ற போதே ரொம்ப அழகா இப்ப மாதிரி இருக்கிறவா எப்பவும் தலையில முட்டாக்க போட்டுக்கணும்னு இருக்கு சன்னியாசி இப்படி மேல வச்சிருப்பாங்க பஸ்டர் மேல போட்டு பாடனும் அது தர்மம் பூர்வ சுவாசினிகளா இருக்கிறவர்களுக்கும் அந்த தர்மம் உண்டு அதனால மொத்தத்துல ஒரு பெரிய டிராமாவையே எனக்ட் பண்ணி காட்டி விட்டா ஒரு ஸ்லோகத்துல அம்பாளுடைய சதஸு முப்பத்தி முக்கோடு தேவர்கள் இருக்கா வாங்கேவியா இருக்கக்கூடிய சதஸு இருந்திருக்கா தன்னுடைய கச்சபி என்று சொல்லக்கூடிய வீணை எடுத்து வாசிச்சு வாய்ப்பாட்டும் பாடி சிறந்த ரொம்ப அமிர்தமயமா இருக்கேன்னு சொல்லி தலையாசிக்கை கொண்டாடுறா அம்பாளுடைய வாக்கே இவ்வளவு மதுரமா இருக்கே இவளுக்கு நாம பேச பாட துணிஞ்சு வைக்கப்பட்டு பாட்டை டக்கு நிறுத்திண்டு அந்த வீணையுடைய அனுரணம் மாற்றம் ஒரு செகண்ட் கூட ஒரு சில வினாடிகள் தொடர்ந்து இருக்கிற பொழுது கூட அந்த அவமானம் தொடர்ந்து இருக்கப்படாது போட்டு மூடி ஸ்லோகத்துடைய ஆதாரம் பாவத்தை பண்ணி ஒரு நாடகமாட்டமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டாச்சாரியா ஒரு நாளைக்கு ரா எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காத்தால் நாலு மணி முட்டூர் எட்டு மணி நேரம் யாக்கல மணிக்குபஞ்சியா ாயீ விவிதமே ஃப்யார்த்தே வைத்துசிதா சாது வச்சீர் மாதுரியை அப்பீ கலர்மாம் வீணி நிச்சுரத்துவ நாக்கில் இருக்கூடிய தாம்பூலத்தை வர்ணிச்சார் கழுத்துலேருந்து கிளம்பக்கூடிய குரலுடைய மாதுணிச்சார் அப்புறம் அந்த கழுத்து கழுத்தில் இருக்கக்கூடிய மூணு ரேகை ஒரு ஸ்லோகம் விட்டு கலைய ரேகாஸ்தி விவாகணுணியா பிரதிபுபிராஜந்தே ியம சீமான அம்பாளுடைய கழுத்துல மூணு கோடுகள் இருக்கான் இது உத்தம ஸ்திரீகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய லட்சணம் மூணு கோடு இருக்கிறதுங்கிறது அப்புறம் இந்த மூணு கோடு எப்படி இருக்குங்க ரொம்ப அழகா அம்பாளுக்கு சங்கீதத்துல ரொம்ப அம்பாள் மகா நிபுணா கதி கமக்க கீதைக்க நிபுணே ஒரு டைட்டில் கொடுத்தாருங்க சர்வகி பீட்டாரோ ஆச்சாரிகள் தானே இதை சொல்ல முடியும் கதின சாதாரணமா கதிங்கிற சமஸ்கிருத பலத்துக்கு நேர் தமிழாக்கம் என்ன கண்ட நட்டா அப்படியே பாடாமல் அதுக்கு நெழுவிசூடுல்லாம் காரதையெல்லாம் கொடுத்து பாடுறது கமக்கம் அப்படின்னு சொல்றோம் கீதங்கிறது பாட்டு இதுதான் சாதாரணமான அர்த்தம் ஆனா ஆச்சாரியார் கதி கமக்கம் கீதம் என்ற மூலையும் பொதுவா நம்ம ஜனங்கள் புரிஞ்சுக்கூடிய அர்த்தத்தை யூஸ் பண்ணல ஒரு ஹைலி டெக்னிக்கல் அவளுக்கு புரியும் ரெண்டு ஒன்னும் மார்கின்னு ஒண்ணும் தேசின்னு ஒண்ணும் மார்கிங்கிறது ரஃப்லி டிரான்ஸ்லேட்டட் கிளாசிக்கலா இருக்கக்கூடாது சங்கீதம்லாம் இருக்கு ஜங்கள் ஜன் ஒவ்வொரு ராகத்துக்கும் என்ன சுரங்கள் சாரம் பண்ண முடியும் ஒரு ராகத்தில் கொண்டு போய் விட்டுனோ அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதுவும் சில ராகங்கள் அப்படி பக்கத்திலேயே கூடவே இருக்கக்கூடிய ராகங்கள் ஆட்டமா இருக்கும் மத்திய மாவத்தின்னு ஒரு ராகம் மணிரங்குன்னு ராகம் ஸ்ரீனு ஒண்ணு கிட்டத்தட்ட கத்தி முறையை நடக்கிற மாதிரி இது பாடுற போது அது வரப்படாது அது பாடுற போது இந்த சாயம் வரப்படாது அது அது நல்லா கிட்டி அவனுடைய போராளகாலம் அன்னைக்குன்னு பெரிய கிட்டி உட்கார்ந்து இருப்பான் பாடுற போது அவன் மூணு மணி நேரம் கச்சேரி படத்தில் வாக்கி விட்டுட்டு இது மாத்திரம் இப்படி ராகத்துல கொஞ்சம் சொர ஏவோ மாறிப்படுத்தி ராசி ஈஜிடுவோம் அவன் மாட்டில் அவனுக்கு என்ன எழுதிடா அடுத்த வெள்ளிக்கிழமை மியூசிக் ரெவியூவ் பார்த்துக்கலாம் அது மாட்டில் வந்துடும் ரொம்ப சங்கீதம் நல்ல சாதனை பண்ணி பகவத் கிருப்பையாக இருக்கணும் எல்லாத்துக்கு மேலே கிருப்பியா இருக்கணும் அப்போதான் கரெக்டா அது கத்தி நடக்கிற மாதிரி சஞ்சாரம் பண்ண முடியும் இதுதான் அந்த ராகத்துடைய சொரூபம் இதுக்குள்ளதான் சஞ்சாரம் பண்ணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கிளாசிக்கலா ஒரு ஃபார்மேட் வகுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பதவி இருக்கே ட்ரெடிஷன் அந்த ட்ரெடிஷனை தான் மார்க்கின்னு சொல்லக்கூடிய மார்க்கின்னு சொன்ன மார்க்கம் தானே மார்க்கம் சம்பிரதாயமா வந்து மார்க்கம் தேசிய தெருமலை போகக்கூடியவா சில பேர் டம்பம் கூத்தாடி அவன் ஏதாவது ஒரு ட்யூன் பாடிப்பான் எழுத்தி ரெண்டு ராகங்கள் என்ன ராகம் கேட்டேன் இது தேசி இது மார்க்கி இல்லை தேசி இன்னைக்கு நேற்றுக்கும் விஷயம் மறந்து போயிட்டேன் இன்னைக்கும் மறந்து போயிட்டேன் ஏகாசனிக்கு பூர்த்தி பண்ற போது இப்போது ராமநாமா கீர்த்தன வழக்கம் இந்த சப்ஜெக்ட்ல மேல முடிக்கணுமே சொந்த அதே ஒரே விஷயம் தலையில ஓடின் இருக்கிறதுனால நேற்றுக்கு ராமநாமா கீர்த்தன விட்டுப்பிடித்து பசங்க ஆக வேண்டியதாயின் சத சொல்றது உண்டும் அதே மாதிரி பிரதோஷத்தை சாயங்காலம் மகா பிரதோஷம் ஆரம்பத்துல ஆரம்பிக்கிற வழக்கம் நேரம் இந்த கதையில வரும் இதே போக்கஸ் வீட்டுல இருந்து களம்பரத்துல இருந்து இந்த சோழ ஒரே ஆரம்பிச்சுட்டேன் ஆனா பரமேஸ்வரர் பெரிய கருணையால நீ எப்படியாவது பரமேஸ்வரன் சொல்லணும்னு எங்கேயும் அப்பஜி சோழ பிடிச்சி இழுத்து விட்டு தேவே சம்போ தேவே சசம்போ அவளுக்கு இந்த மெட்டில் ரொம்ப பிடிக்கும் அவ இந்த மெட்டில தான் எந்தெந்தங்களில் தர்சனம் பண்ணாரோ அத்தனை மேலேயும் கிட்டத்தட்ட அத்தனை இந்த மெட்டிலே ஸ்தோத்திரங்கள் பண்ருக்கா சுவாமிநாத சுவாமி மேலே அதே மாதிரி திருக்கல் இருக்கக்கூடிய கர்பிரஷா ஸ்ரீ மாதவிகா நமஸ்தே தியாக மேலும் திருவள்ளிக்கூடியம் பீதவஸ்திராதி காமாட்சி மாதம் நமஸ்தே சமீபத்திலிருந்து அவர் ரொம்ப நல்ல சமஸ்கர கணி எனக்கு ரொம்ப வேண்டிய சூழ்த்து இப்ப பகவானிட போய் சேர்ந்துட்டேன் அவர் காமாட்சி ரொம்ப ஈடுபாடு அவருக்கு ஆட்காட்சி இருந்தால்தான் பூர்வீகம் காமாட்சியை ரொம்ப ஈடுபாடு நான் ஆற்றல இல்ல ஒரு நாளைக்கு ஆற்றல வந்துட்டு புஸ்தகத்தை வாங்கி ஒரு அஞ்சு ஸ்லோபம் கவனம் பண்ணி இருந்தா எழுதி அசமானம் எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் தேசிய வரும் இப்படி ரெண்டு விதமான கதிய சொல்றாள் சம்பிரதாயத்துல கமகம் சாதாரண என்ன புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதுதான் அந்த அர்த்தம் தான் சொல்றாள் கமகத்துக்கு அப்புறம் கீதம் பாட்டு இந்த கதி கமகம் கீதம் இந்த மூணுலையும் மகா நிபுணர் ஒருவள் தான் குடும்பமே சில குடும்பங்கள்ல ரெண்டு மூணு சில வரைக்கும் அப்படியே சங்கீதம் ஊறின் இருக்கும் அதனால அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை போய் படிக்க வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப நல்ல சங்கீத விதமான வயசுல என்னோட ரொம்ப வருஷம் சின்னவர் நல்ல சுகத்து அப்படியே ஃபோன் பேசிட்டு இருப்பார் சில சமயத்தில் நேரம் பார்க்கவும் பேசிட்டு இருப்போம் ஒரு நாளைக்கு ஆத்தம் வந்துருந்தார் கேட்டேன் நம்ம குழந்தைகளுக்கு நீங்க சங்கீத விஷயம் சொல்லித்தர முடியுமான்னு கேட்டேன் அவர் சொன்ன சொல்லி தருவேன் எனக்குழக்கம் இல்ல ஆரம்பிச்சேன் போய் சமப்படுத்தப்படாதுன்னு விட்டுட்டி பெரிய பாரம்பரியம் அப்பா அம்மா ரெண்டு பக்கத்தையும் ஒரு சங்கீத பாரம்பரியம் சின்ன வயசுல இருந்து கச்சேரி பண்ண ஆரம்பிச்சுட்டார் நிறைய ஜம் கச்சேரி பண்ண வருந்த அம்பாளுக்கு அம்பாளுடைய நாமாவும் இருக்கு ரஞ்சனி இந்த மாதிரி நாமாக்கள்னா அது அம்பாளுடைய நாமாவாகவும் இருக்கு ராகத்துடைய பேராகவும் இருக்கு அதனால் ராகத்தோட சங்கீதத்தோடு ரொம்ப நெருங்கிற சம்பந்தம் கொண்டவளாக அவளே சங்கீதம் எந்த சாமவேதத்திலிருந்து ஏற்பட்டதோ அந்த சாமகானத்தில் ரொம்ப பிரியமா அம்பாளுக்கு சாமகான பிரியா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாம பார்வதி பரமேஸ்வரால் வேதி இல்லைங்கிறதுக்கு இது பிரமாணம் என்ன பரமேஸ்வரன் சாமதான புரியனா இருக்கான் சாம வேதத்து சாரமாகவே சரீரம் முழுக்க நாதம் தான் நான் அவர் வாக்குலாம் ஏற்பட்டது அஞ்சு முகங்கள்லேருந்து ஏழு அப்படின்னு ரொம்ப அழகாக சித்தரஞ்சனி கீர்த்தன பெரிய இருந்து மேல்ற்சம் காங்கர காந்தாரம் மாங்கற மத்தியமும் பாங்கற பஞ்சமோ காங்கர தெய்வத்தம் நீங்க அவரோகணத்திலையும் அப்படி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் அவ்வளவு ராகங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் வந்தது அப்படின்னு ஜாகியர் வாழ் அந்த தியாகராஜான பரமேஸ்வருடைய பேர் திருவாரூர்ல இருக்கக்கூடிய பரமேஷ்வருடைய பேருமே இவருக்கு நாமகரமே அந்த பரமேஸ்வருடைய பேரையே தாங்கின மகான் அவர் சொல்ற மோதகோத்தமேதும் மோதக நிகமோத்தம சம வேதும் வரும் நமமினஸ்லசா நாஷ சீப்பஞ்சவரி கம சர விளம் vidalit kalu srigama padani vare saptasvare vidyalo lo vidalit kalu பிரதோஷமா இருக்கணும் பாட்டியால் முழுக்க பாடிடுவோம் அப்படின்னு வந்துட்டு பாருங்க ரொம்ப அழகா சுத்த சம்ஸ்கிருதத்துல தாயிர்பாடு பண்ண கீர்த்தனைகள் ரொம்ப கொஞ்சம் குறைச்சல் தான் தெலுங்குதான் ஜாஸ்தி சுத்த சம்ஸ்கிருதத்துல அப்படி இப்பேற்பட்ட ஒரு பதம் சமாசம் போட்டிருக்க சத்யோஜ் ஒரே சங்கீதமயமா இருக்கமேஸ்வரன் இருக்கக்கூடிய அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மூணு கோடி எப்படி இருக்கு தெரியுமா பரமேஸ்வரன் விவாகம் அணிக்கிற பொழுது மாங்கல்ய கட்டிருக்காள் அந்த மாங்கல்ய மாங்கல்ய சூத்திரம்தான் வேத மந்திரம் கிடையாது இருக்கு ஸ்லோகம் தான் மாங்கல்யம் தந்துனா துணா கண்டே பத்னாமி சுபகே தொம்ஜீவி இதை சொல்லிதான் மாங்கல்ய தாரணம் பண்ணிட்டு இருக்கா வேத மந்திரம் இல்ல வேத ரீதியா பார்த்தேள்னா ஸ்மிருதிகள பார்த்தேன்னா பாணிகிரமும் சப்தபதியும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாங்கல்ய தாரணத்தை சொல்லல ஆனா அனாதிகாலமாக தேவசேனா கல்யாணத்தை சொல்ற அதே மாதிரி பார்வதி கல்யாணத்தை சொல்லியிருக்க ருக்மிணி கல்யாணத்தை சொல்லியிருக்க மாங்கல் சூத்திரத்தை பத்தி சொல்லிருக்கேன் ரொம்ப நாள புராணங்கள் அனாதிகாலமாக சொல்லிருக்காள் மாங்கல் நிதாரணத்தை பத்தி ஏன் இந்த மாங்கல் இப்படி ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வந்ததுன்னா பாணிகிரணம் சப்தபதி யஸ்மாரோணம் இதெல்லாம் வேதத்தில் சொன்ன கர்மாவா இருந்தாலும் கூட அப்புறம் ஒரு அடையாளம் இந்த அம்மா ஒரு என்ன கல்யாணமானது ரெண்டுக்குள்ள ஒண்ணும் யாரு முதல்ல போறாளோ அது மட்டும் தாலி இருக்கும் சிம்பிளா அவளுடைய சௌமங்கல்யத்துக்கு ஒரு விசிபிள் சிம்பலா ஒவ்வொரு ஸ்திரீக்கு அமையறதுனால கொடுத்துருக்க அது சொல்ற போது வேற ஒரு விஷயமும் சொல்லணும் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்தலாம் மறுபடியும் பரமேஸ்வரன் கட்டின தாலி மஞ்ச ஷரட்டதான் கட்டிருக்க ஷரட்டில் தான் ரெண்டு தாலியும் இருக்கணும் காமேசத்த ஒரு நாமல்யரடு மூணு நூல்கள் திரிஞ்சு சேர்ந்தாப்புல வரக்கூடியதா இருக்கு அந்த மாங்கல்யரடு மேலப்பட்டு அப்படி கோடு விழுந்து விடுத்தோம் அப்படின்னு நினைக்கும்படியா கழுத்துல கற்ற பொழுது அதாவது பின்னாடி முடிச்சு போடுவா அங்க முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் ஆஃப் ரோப் இருந்தா தானே முடிச்சு போட முடியும் லென்த் போறேன்னு இருக்கிற போது இந்த கைட்டுல போய் பட்டு விடுத்து இருக்கு அப்புறம் முடிச்சு போட்டோட சரியா பண்ண முறையே தங்கிடும் இந்த இடத்துக்கு மார்பு விட்டு வந்து நார்மல் லென்த்துக்கு வந்துடும் முடிச்சு போடுற போது லேசா ஒரு க்ஷணகாலம் வரஷம் பொழுது இந்த மூணு கோடு வந்து அது மாங்கல் காரணத்துக்கு ஒரு அடையாளம் ஆட்டமா கேரண்டி காட்டமா விவாக பிரகுணகுணங்கிற அதாவது இருக்கணும் அந்த குணங்கள் எப்படி மூணு இருக்கோ அந்த மாதிரி மூன்றாக இருக்கக்கூடிய இந்த அடையாள மாட்டமா அவன் கழுத்த மூணு கோடுகள் இருக்கு அர்த்தம்ைன் கோல்டுன்ஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய கூடிய சுரங்கத்துக்கு ஆக்கரம் சொல்லல பரம இருக்கூடிய ராகங்கள் இத்தனை ராகங்களும் கிடைக்கக்கூடிய பெரிய சுரங்க மாற்றமா எது இருக்கு அம்பாளுடைய கண்டத்திலிருந்து அத்தனை ராகங்களும் அம்பாள் கழுத்து வேறையா பரமேஸ்வரன் வேறையா பரமேஸ்வர இந்த சத்த சுரங்கள் வந்தது அதனாலே நானாவித மதுராக திரையாணம் கிராம சீமான இவது மூணு விதமான கிராமங்கள் கிராம கூட்டம் அர்த்தம் இடத்துல சங்கீத சாஸ்திரத்துல மூணு கிராமங்கள் இருக்கிறதாக சொல்ற சார் ஷக்ஜ கிராமம் ஒண்ணும் அப்புறம் மத்தியம கிராமம் மா கிராமம் காந்த காந்தார கிராமம் கா கிராமம் சா கிராமம் மா கிராமம் கா கிராமம் இப்படி மூணு கிராமங்கள் அதுல கா கிராமம் கந்தர்வலோகத்துல மாத்திரம் தான் இருக்கு ஷக்ஜ கிராமமும் மத்தியம கிராமமும் மாத்திரம் தான் மனுஷலோ இருக்கு அப்படின்னு ஐநூறு வருஷம் இருக்கு சாகிராமத்துலதான் சரியா பஜ்ஜெட்ல வரக்கூடியதா இருக்கு அதனால இதுதான் இந்த கிராமம் தான் மனுஷலோகத்தில் பரவலா இருக்கு இது மாதிரி மூணு கிராமங்கள் அந்த மூணு கிராமங்களுக்கு எல்லை கோடாக இவதே அப்படின்னு வார்த்தை வார்த்தை வருது மூணு கிராமங்களுக்கும் அந்த கிராமங்களுடைய சுரூபத்தை ராகத்துடைய சுரூபத்தை ரட்சிக்க கூடிய எல்ல கோடுமா உன்னுடைய கழுத்துல மூணு கோடுகள் இருக்கு அம்பாள் கழுத்திலிருந்து சகல ராகங்களும் கலந்து வருது அந்த ராகங்களுக்கு இதுதான் சுரூபம் அந்த எல்லா கோடாட்டமா மூணு கோடு கழுத்தில் இருக்கு விராஜந்தே நானாவித மதுராக இல்ல மூணு மூணா செக்ஸ் ஆஃப் நிறைய செட்டு சொல்லியிருக்காரு பெரிய தொகுத்துல மூணு கோடுகள் அம்பாளுக்கி குணே மூன்று குணங்கள் சத்துவஸ்து மூணு குணங்கள் உமா அது ஒரு மூணு அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய மூணு ஸ்டாண்ட்ஸ் பிரகுண குணசியா பிரதிபுவா அந்த மஞ்சஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மூணு ஸ்டாண்ட் அது ஒரு மூணு அப்புறம் திரையாணாம் கிராம மூணு விதமான கிராமங்கள் சிராமம் மா கிராமம் இந்த மூணு கிராமங்கள் அது ஒரு மூணு இந்த ிகள் முக்கா பெ சேர்த்து கொடுத்துருக்கா இது அம்பாளுட்ட இவ்வளவு சேர்ந்து இருக்கான் இந்த மூணு கோடுகள் சங்கீத சாஸ்திரத்துல மூணு கிராமங்களுக்கு எல்லா கோடாட்டமா பிரகாசிக்கிறது பரமேஸ்வரன் மாங்கல தாரணம் பண்ற போது அந்த மாங்கல்யடு மேறப்பட்டதுக்கு அடையாளமா பிரகாசிக்கிறது ராகங்களும் வெளியில் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டத்தில் அந்த கிராமங்கள் மூணுக்கும் எல்ல கோட்டமா இருக்கக்கூடிய கோடுகள் பிரகாசிக்கிறது ியமசீமான சாமுதிரிகளுக்கும் அது மாதிரி ஒரு கோலிகுண்ட கழுத்துல இங்கிலீஷ்ல சொல்றது அது பரமேஸ்வரன் தன்னுடைய கண்டத்தில் காலக்கூட்ட விஷயத்தை தேக்கி வச்சிருந்ததுக்கு அடையாளமாக ஒவ்வொரு புருஷனும் பரமேஸ்வர சுரூபமாக ஒவ்வொரு ஸ்திரீயும் அம்பாளுடைய சுரூபம் அத நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஸ்திரீகளுக்கெல்லாம் அம்பாளை போல ஒரு நூறு கோடு கழுத்துலையும் அதே மாதிரி இந்த கோலி குண்டாட்டமா கழுத்துற ஒரு சின்னதா ஒரு பொற்றூஷம் அது இருக்கு அதாவது உலகம் முழுக்க எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய சுரூபம் எல்லா புருஷாலும் பரமேஸ்வர சுரூபம்ங்கிறத நமக்கு மறைமுகமா இப்படி ஞாபகப்படுத்துற இப்படி ஞாபகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் நிறைய இருக்கு அம்பாள் புஷ்பாபு அதனால வெள்ளை சேப்பு வெள்ளைய பார்த்தா சிவனுடைய ஸ்மரணமும் சேவ பார்க்கக்கூடிய அம்பாளுடைய ஸ்மரணமும் ஏற்படணும் இந்த வெள்ளையின் சிவப்புமாக உலகத்துல எத்தனையோ வஸ்துக்கள் எல்லா நமக்கு அம்பாலையும் பரமேஸ்வரனையும் ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கு பூஜையில ஆரம்பிப்போம் பூஜையில அபிஷேகம் ஆரம்பிச்சா முதல்ல தேன் அபிஷேகம் பண்ற போது அது சேப்பாட்டமா ஹனி பிரம்மனா ஒரு வர்ணமா இருக்கு படிகலிங்கத்தின் மேல தேன் பண்ற போது சேப்பாட்டமா இருக்கு அம்பாள் சுரூபமாக ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அடுத்த அப்புறம் பால் அபிஷேகம் பண்ற போது வட வெளியேறனு பரமேஸ்வரன் ஞாபகப்படுத்த முடியாது அபிஷேகம் ஆச்சு அப்புறம் சுவாமி தொடர்ச்சி எடுத்து வச்ச உடனே அச்சரம் பண்ற போது வெள்ளையா துன்ப புஷ்பம் பரமேஸ்வரனுக்கு சேர்ப்பா இருக்கக்கூடிய செம்பருத்தி புஷ்பம் அம்பாளுக்கு அர்ச்சனை அர்ச்சனை புஷ்பம் அதுலேயும் கீழ்பாகம் சேப்பா இருக்கு மேல வெள்ளையா இருக்கு சிவசக்தியை அந்த புஷ்பத்தை பார்த்தாலே சிவசக்தியை நாளைக்கு புஷ்பத்தை அர்ச்சனை பண்றது இதெல்லாம் ஞாபகம் போனோம் அம்பாவும் பரமேஸ்வரும் சேர்ந்திருக்காள் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினோம் அப்புறம் நேமித்யம் வெள்ளி சாட்சி பண்ணாக்க வெறும் போராது வளையை தட்டி அம்பாளுக்கு நைவேதம் பண்ற போது சக்கர சிவேர்னு ஒரு சக்கர நல்ல வெள்ளத்தை போட்டு சக்கர சிவப்பா பரமேஸ்வரனுக்கு வெள்ளையா மகா நைவேத்தியம் சுவாமிக்கு இது அர்ச்சனை ஆராதனை பண்றோம் பூஜை பண்றவோ மாத்திரம் இல்லாமல் நடுவில்ுமத்தையும் <Name> அவ திருமணம் ஒண்ணுட்டுப்பான் திருமணுங்கிறது இப்படி வளங்கி வரக்கூடாது திருமண் நடுவில் இருக்கக்கூடாது ஸ்ரீசூர்ணம் பேரு ஸ்ரீசூர்ணம் வெள்ளையா திருமண் ஆனது சேப்பா அப்படி திருமணது வெள்ளையா ஸ்ரீசூர்ணமானது சேப்பா சேப்பா எடுத்துக்கிறது சேப்பாட்டுகளும் உண்டு மஞ்சள் ஆட்டுக்களும் உண்டு மஞ்சள் ஆட்டுக்கூடிய குடும்பங்கள் கொஞ்சம் பண்ணும்படியா இருக்கணும் புருஷாளுக்கு வெள்ள வேஸ்டினாக்களுக்கு பல விதமான கூறப்படவை அரக்காக தான் இருக்கும் அது வெள்ளி சேப்பி மாப்பிளை கூறப்படுவா அதனால தரிக்கக்கூடிய குங்குமுங்குமா சம்பிரா சம்பிரம் அதுதான் பிரம்மாத்திரம்ன்றார்த்தன்ற பரமேஸ்வரன் அபசாரம் பண்ணிவிட்டார் அபசாரம் பண்ண உடனே ஒரு தலையை டக்குன்னு கழிவுட்டார் ஒரு தரையை அம்பாள் காலையில் விழுந்தான் இருந்து கிருமி பெருகோ அவ்வளவு பேருக்குன்னு தாயார் அதனால என்ன பண்ணா நான் கையை கொண்டு போய் நான் மீது வச்சுக்கலாம் அம்பா அம்பாள் கையை வச்ச உடனே அப்புறம் தலையை டக்குன்னு கிளமுடியல பரமேஸ்வரனால அன்னைக்கு இந்த தலையை காப்பாத்துறது அம்பாள் அந்த அம்பாளுடைய கைதானே காப்பாத்து கை வச்சு கைய சிரசு மேல வச்சு காப்பாத்தினாலே அந்த கைக்கு அழகு இருக்கட்டும் அழகோட கருணை ஜாஸ்தி இருக்கு அந்த கருணையோட கூடி இருக்கக்கூடிய அம்பாளுடைய கை கொடியாட்டமா இருக்கிற கொடியாட்டமா இருக்கக்கூடிய அம்பாளுடைய நாலு கைகளுடைய அழக எந்த நாலு சிரசையும் அந்த நாலு கைகளால காப்பாத்தினாலோ அந்த நாலு கைகளுடைய அழக அந்த நாலு வாக்காளிகே நாலு முகங்களாலேயே ஸ்தோதிரம் பண்றா பிரம்மா ஒரு நாளைக்குலையை பறிம் கோபத்துக்குழக்காம கபந்தபடி அம்பாள் காப்பாத்தி ம்ைய அந்த கையிலோத நவநம்ரானிம் கதைய கதையாமியம் ீட லக்ஷ்மி அம்பாளுடைய உன் கையுடைய காந்தியை நான் எப்படி வணிப்பேன் கராணாம் தே காந்தி கதைய கதையாம கதம் உமே ரொம்ப அழகான ஒரு ஃபிரேஸ் ஹே உமே கதம் காந்திம் வயம் கதம் கதையாம வாக்கு கையில இருக்கக்கூடிய நகத்துடைய காந்தி எப்படி இருக்கா புதுசா மலர ஆரம்பிச்சிருக்க தாமரை அந்த தாமரை உடைய பார்த்து நீ ரொம்ப காந்தியோட இருக்க நினைச்சுருக்கியோ இந்த காந்தி என்ன இந்த நகத்துடைய காந்தியை பார்த்தா அந்த தாமருடைய காந்தி ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்க முடியாது நிகர நாங்க என்ன உபமானம் கொடுப்போம் இருக்கு இந்த கை அதுக்கு திருஷ்டானம் மூணு இடத்துல இருக்கக்கூடிய சிவப்பு சேர்ந்தா இந்த கையுடைய சிவப்புல ஒரு கலாபாகம் பதினாலுல ஒரு பாகத்துக்கு ஒரு கால் வீடாகுமோ தெரியாது என்ன செவ்வளோ மகாலட்சுமி அவளே ரொம்ப சிவப்பா இருப்பள் அவர் இருக்கிறதும் தாமரை செந்தாமரை அதுவும் தாமரையும் சிவப்பு மகாலட்சுமி காலில் அலங்காரமா நன்னா அப்படி அரக்குமஞ்சல் எல்லாம் விட்டு அம்பாளுக்கு மருதாணி விட்டு இருக்க அந்த மருதாணியுடைய சிவப்பு நன்னா கால் சிவந்துருக்கு மருதாணி உதிர்ந்து போய் அம்பாளுக்கு இயற்கையா சேர்ந்து மருதாணியுடைய தாமரையில் இருக்கக்கூடிய சிறப்பு உன் கையில் இருக்கக்கூடிய சிவப்புக்கு திருஷ்டாந்த சொல்ல முடியுமோ முடியாதோ கயாசித்வா ஒரு கால் கயாசித் பதினாலு ஒரு பாகத்துக்கு தான் உமான சொல்ல முடியும் முழுக்க உமான சொல்ல முடியாது கலையா அந்த கமலம் எதிகல் லட்சுமி சரணதலம் உடம்புக்கு விலாசமே பிரபாகமா பெருக்கெடுப்பு ஓடுற மாதிரி இருக்கு அந்த பாலதானே மூணு வயசு குழந்தை சீர்காழி கேத்திரத்துல அம்மான்னு கூப்பிட்டபொழுது ஓடி வந்து அபீத்த குச்சா அம்பாள்னு அம்பாளுக்கு பேரு அவர் ஸ்தலத்துல நேரடியா யாருமே பாலம் பண்ணது கிடையாது முருகனுக்கு கொடுக்கிற போது கூட ஸ்தலத்திலிருந்து பெருகக்கூடிய பால தங்க கிண்ணத்துல தேக்கி வச்சு கொடுத்தாள் இருக்கு ஸ்டாங்கத்தில் அதனால்தான் அபீத குஜம் தமிழ சொல்றது உண்ணாமுலையம் அப்படின்னு அம்பால சொல்றது அப்பே ஏற்பட்ட அம்பா முதல்ல நான் முதல்ல பால கொடுக்க முடியல இந்த கிருத்திகா தேவத்தை கூப்பிட்டு விஷ்ணு உடனே பால் கொடுக்க சொல்லிவிட்டார் அப்படின்னு அந்த முருகனுடைய தென்னாட்டு அவதாரமா இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் முதல்ல வந்து பால் கொடுக்கணும்னு அது பெத்த நினைச்சு அழுது மூணு வயசு குழந்தை ஜகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கக்கூடிய பலதேவத்தை அதனால சம்பந்தம் ஏற்பட்டு ஏற்பட்ட பாடி பெரிய மாகவியாக பல்லக்களை வச்சு அவரை வயசான கழவராக நாலவர் தூக்கிட்டு ஒரு குழந்தையா இருக்கிற கரி பாடின ஞானசம்பந்த கிடைச்சது பெரிய மகாகவிகளுக்குள்ள அகஸ்தானத் தலைஞ்சாரு உன்னுடைய சாரஸ்வத பிரவாக மாற்றமா இருக்கக்கூடிய ஸ்தனத்தை பானம் பண்ணதானே காரணம் தவஸ்தன்யம்யே உன்னுடைய பார்க்கிற போது சாட்சா பயார்த்தம் திரவிடசிசு ஆஸ்பிய தவையம் உன்னுடைய கருணினால அப்படி சரஸ்வதி பிரபாகமாட்டமா ஸ்தானத்திலிருந்து அருள் பிரபாகம் பெறுகிறதுமா அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் மகாகவியா மாறினார் ஒரு ஸ்லோகம் சொல்றேன் வரும் சம்பந்தம் இருந்த சம்பந்தரை பத்தி எப்படி இவர் சொல்லிருப்பார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு சந்தேகப்படப்படாது அதாவது உடனே இன்ஸ்பிரேஷன் இது சங்கருடைய ஸ்லோகமே இல்ல சவுந்தரே மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது ஸ்லோகம் முடிவுக்கு வரப்படாது ஞானிகளுக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் பியூச்சர்னு இந்த வித்தியாசமே கிடையாது டைம் டைமென்ஷன் எல்லாத்தையும் மீறி கடந்து போனவர்கள் ஞானிகள் அவள் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் மூணு காலத்தையும் தெரிஞ்சவாள் திரிகால ஞானின்னு அதனால தான் சொல்றது அதனால வரப்போகின்ற சம்பந்தம் கிடைக்க சொன்னாலும் அப்படியாவது எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் நமக்கு பாவம் தான் முக்கியம் ம்ருள் பிராக்டி அப்படி அருள் பிரபாகம் ஓடலாம் அதை இந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு உனக்கு கருணை வந்ததே தயாவத்தியாதவிட இப்படி அம்பாளுடைய முழங்கால் மாத்திரம் அம்பாளுக்கு கடினமா இருக்கான் சில பசங்களுக்கு பழைய காலத்துல சொல்றேன் இப்பதான் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை நாங்கள் படிக்கிற போது தப்பு பண்ணிட்டாங்க மண்டி போல இருக்கும் அது முட்டி அழகிருக்காது ரொம்ப மிருதுவா இருக்க வேண்டிய முட்டி மாத்திரம் போய் ரொம்ப ஹார்டா இருந்தாக்க அது எப்படி சரியா இல்லையே சொல்ற கட்டினா அம்பாளுடைய முழங்கால் ஏன் ஹார்டா போடுத்துங்க விதிக்கே ஜாணுப்பியாங்கிற அம்பாள் தர்மசாஸ்திர விதியை விட்டு அவதேஷம் எழுகாதவள் நித்தியம் பர்தாவுக்கு பரமேஸ்வரனுக்கு பலமுறை நமஸ்காரம் மேல அம்பாளுடைய பாதத்துக்கு வர பாதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவா பாதத்துடைய பிரபாவம் தான் ஒரு பக்தர் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுற பேசி முடிச்ச உடனே மேல மங்கள ஸ்லோகம் சொல்லிடுறேன் நாயை அடித்து இருந்தாலும் நாளைக்கு இந்த யத்துக்குள்ளே வண்டி ஏறி ஆகும் எல்லாரும் இருக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஷோடசி மகா சோடசின்னு பதினாறு லட்சம் உண்டு மகா ஷோடசி சொருப்பு மாற்றமா நாளா நமக்கு அமைஞ்சு போயிடுத்து அது மாத்திரம் இல்ல ஒரு பட்சம்னு சொல்றபோது மாலை பட்சங்கள்லாம் பதினாறு நாளா அனுஷ்டிக்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு அந்த பட்சத்திற்கு பயனாலும் அடுத்த பிரதம பரிகந்தும் தர்ப்பணம் பண்ற ஒரு வழக்கம் உண்டு அதனால அப்படி பார்க்கிற போது ஒரு பட்ச கணக்காக கிட்டத்தட்ட நமக்கு அம்பாள் அனுகூலம் பண்ணிருக்கா நாளைக்கு மங்களகரமா அவள் தான் குரு ரூபியா இருந்து தக்ஷிணாமூர்த்தி ரூபணியாக குருமூர்த்தி அப்படி எல்லாம் அம்பாளுக்கு நாம வரது அந்த குருமூர்த்தியா இருக்கக்கூடிய அம்பாளுடைய வைபவத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய குருவாரமாக அழகாக அமைஞ்சிருக்கு எல்லாரும் வந்து சவணம் பண்ணி அம்பாளுடைய ஏன்னா அம்பாளுடைய அலுகுலம் நமக்கு குருமா குரு ரூபமாக பகவத் பாதமாக வந்து வெளியில வந்தது அதனால பகவத் பாதாள உலகத்துக்கு ஒரு குருவுடைய பிரசாதம் தான் கிடைச்சது மகாபெரிம வியாக்கியானம் பண்ணி கொடுக்கற போது ரெண்டு குருவுடைய சேர்ந்து கிடைச்சிருத்தோ அதெல்லாம் நம்ம கலந்து கலந்து பதிஞ்சு நாட்களாம் பார்த்துட்டு இருக்கோம் நாளைக்கும் தொடர்ந்து பார்க்க போறோம் எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேம தலை பிரார்த்திக்கிறது விதேஷம் ரெண்டு பேரையும் சேத்து ஹரிஹரோட ரெண்டு பேரும் ஞாபகப்படுத்த முடியாது இந்த ஸ்லோகம் வந்துட்டு ஏழாவது ஸ்லோகம் இதுபுரநாத அஷ்டம் வந்து பைங்க நாடு சாஸ்திரம் பெரிய மகானவா குருவாரம் பண்ற போது ஸ்பான்டேனியஸா ஏற்பட்டுது அது எங்க குருநாத ரொம்ப பிரசித்தப்படுத்தின பரமேஸ்வரன் குருவாயிருப்பதுக்காக இடம் கொடுத்து மம்மி ஊர்ல போய் உட்காந்து உமாபதி சமேதம் அப்படின்னு போட்டிருக்கா இங்க அந்த ஸ்லோகம் ருட்சபவ மோட்சிக்ஷம் குருவூர் ேரதய மம மாதிரேயிச்சம் பசுபாஜூத்தீயலாட்சி அருணரிச்சூடாமணிச்சி ம்பிக்கையான பிரதேபுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யத்தில் பூர்வ சரித்திரத்தில் அம்பாளுடைய நிமிமங்கள அவளுடைய அனுகிரத்தால ஆதி பகவத் பாதா வர்ணிச்சின் வராள் கேஷத்திலிருந்து பாதம்பரியும் வர்ணிச்சின் வரும்போது ஒவ்வொரு அவயவமா பார்த்து வந்தோம் அவருடைய முழங்காலானதையும் கொஞ்சம் ஹார்டா இருக்குங்கிறது பிரணத்தி கடினாபியாம் தவசிபே விதிக்கே ஜானுபியாம் விபுத கதி கும்பத்யமசி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்றேன் நித்தியம் பரமேஸ்வருக்கு நமஸ்காரம் பண்ணி பண்ணி முழங்கால் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஹார்டாக போயிடுதான் மேல பல ஸ்லோகங்கள் அம்பாளுடைய சரணத்தை பத்தி சொல்றேன் ரெண்டு விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்பாளுடைய திவ்யஸ்வரூபத்தில் ஒண்ணு அவருடைய கடாட்சம் கடாட்சத்துக்கு பாத்திரமாகணும் மற்றொன்று அவருடைய சரணாலும்திரசாரம் கிடைக்கணும் அவருடைய சரணம் எப்படி இருக்கு சுதினா வேதம் மூர்த்தா தலை வேதங்களுக்கெல்லாம் சிரஸாக சிரோரத்னமா இருக்கக்கூடிய பாகம் உபனிஷத்கள் சுதி சிறஸ்னே உபனிஷா சொல்றது அந்த உபனிஷத்துகளுக்கும் மேல இருக்கு அம்பாளுடைய பாகம் நீங்க முழுக்க ஒரு பிரமிடாட்டமா அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தேன்னா அந்த பிரேசா அடியில் இருக்கக்கூடிய கர்மகாண்டம் நடுவில் இருக்கக்கூடிய பாகம் உபாசனா காண்டம் மேல அபெக்சா இருக்கக்கூடிய பாகம் தான் ஞான காண்டமா இருக்கக்கூடிய உபனிஷ்கள் அந்த செங்குத்தா மேல ஒரு பாயிண்ட்ல முடிகிறது அந்த பாயிண்ட் தான் உபனிஷத்துக்கும் சாரமா இருக்கக்கூடிய மகாவாக்கியங்கள் கூர்மையா இருக்கு முடிகிற போது இந்த பிரமிடானது அந்த மாதிரி ரொம்ப கூர்ந்த புத்தி இருக்கக்கூடியவாள் தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படி சூக் விஷயத்தை சொல்லக்கூடியதாக உபனிஷங்களும் அதபடி இந்த மகா வாக்கியங்கள் அது எல்லாமே வாக்கியங்கள் இந்த மகா வாக்கியம் ஏன் பேருனா ஜீவன் வேறு இல்லை மிருமம் வேறு இல்லை என்ற அபேதத்தை அப்படி ஒரு வாக்கியத்துல ரெண்டு மூணு வார்த்தைகள்ல சொல்லக்கூடியதாக இந்த மகா வாக்கியங்கள் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு இந்த மகா வாக்கியத்தை தான் சன்னியாசம் வாங்கிக்கிற போது உபதேசம் உண்வாள் அந்த மகா வாக்கியத்தை மரணம் பண்ணி தியானம் பண்ணி அந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் பிரணவத்துக்குள் அடங்கி பெற்றது ஒரே பிரணவ ஜபம் பண்ணி பிரணவம் முழுக்க ஒரே பிரம்மஸ்வரூபமாக பிரணவம் வேறு இல்லை பிரம்மம் வேறு இல்லை ஓமி தீவம் சர்வம் ஒரு அருவாக்கம் முழுக்க பேசிட்டு பிரணவம் தான் பிரம்மம் பிரணவ்தான் உலகம் முழுக்க சர்வலோக ரூபத்திலேயும் இருக்கு அந்த பிரணவஸ்வரூபமாக பிரம்மத்தையே தியானம் உபாயத்திருக்கு மனவாக்கியங்கள் ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடியதான் தெரிவிச்சுக்க முடியும் சாதாரணமான புத்தியால தெரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்கவே முடியாது அதனால இப்படி படிப்படியா எல்லாரும் செய்யக்கூடிய கர்மா ஆரம்பத்தில் பேசாட்டமா இருக்கு அப்புறம் பக்தி அப்புறம் மேல அபேக்ஸ்ல போறபொழுது எத்தனையோ ஜட்ஜு இருக்கா கீழே செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் மட்டும் நூற்றுக்கணக்கான ஜட்ஜஸ் இருப்பா எல்லா ஜட்ஜஸ் ஆட்டோமேட்டிகலி டு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்க அபெக்ஸ் கோர்ட்டுக்கு அவன் தான் நாமினேட்டட் அண்ட் அப்பாயிண்டட் அந்த மாதிரி எல்லாரும் ஞான மார்க்கத்தை பிரவேசம் பண்ண முடியறதில்லை இந்த கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கிறது எல்லாருக்கும் காமனாக இருந்தாலும் கூட ஒரு சிலர் தான் ஞான மார்க்க பிரவேசம் அந்த ஞான மார்க்கத்தை பிரவேசம் பண்றவாழே குறைச்சிருந்தாலும் சாங்கிய மார்க்கம் சொல்லுட்டேன் ஞான யோகா சாங்கியான சாங்கியான சொன்னாள் கீ தே சங்கியானா எண்ணிக்க ஞான மார்க்கத்துல எத்தனை பேர் பிரவேசம் ஒரு கை விரதம் எண்ணுள்ள அதனால்தான் ஞான யோகேன சாஹியான கர்மயோகான்னு ரெண்டு மார்க்களை சொல்றேன் இப்படி அந்த ஞான மார்க்கத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனுக்கு ஞானவான் அப்படின்னு வேற ஞானவான் வேற ஞானம் ஞானி ஞானம் அடையணும்னு பிரயனம் பண்ணக்கூடியவன் ஞானவா அந்த பிரயத்னம் பண்ணக்கூடிய ரொம்ப ஜென்மாக்கள் பிரயத்னம் பண்ணுவான் போய் சேர்ற பகுமனாம்தே ஞானவான் பிரபஞ்சத்தேன்னு அப்படி ஸ்பஷ்டமா சுவாமி கீதையில சொல்லிவிட்டா அதனால ரொம்ப கூர்மையா இருக்குது கூர்மையான ஒரு வஸ்துவுக்கு மேல நம்ம வெறுங்கால் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் ஒண்ணுமில்ல ரோடு ஏதோ ரீலே பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் கிராவல் எல்லாம் அப்படி சந்ததி அந்த கிராவல் மேல வெறுங்காலோட ஏதோ அவசரமா செறி போட்டுக்காம போயிட்டாங்கன்னா குத்துறது அது கொஞ்சம் ஷார்ப்பா இருந்துடும் எப்போதுமே இந்த மாதிரி நடந்துட்டே இருந்தா ஹிம்சையா இருக்காதுடைய பாதமான மிருதுவா ரொம்ப பூ போல இருக்கக்கூடிய சரணம் அது அந்த பூப்போல இருக்கக்கூடிய ஒரு தோல்ல இந்த கூர்மையா இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கிறது தான் அது கூட எட்டி பிடிக்க முடியல அந்த மகா வாக்கியத்துக்கும் அம்பாளுக்கும் மேல அம்பாளுடைய சரணத்துக்கும் மகா வாக்கியத்துக்கும் இம்பர்செப்டபுளா இருக்குமா மேலு ஆட்டமா இருக்கு மகா வாக்கியம் அபெக்ஸா அதுக்கு மேல கும்பமாட்டமா ஞான காண்டம் அந்த கும்பத்துடைய குமிழ் ஆட்டமா மகா வாக்கியங்கள் ஆனா அந்த குமிழ் டைரக்டா அம்பாளுடைய கால் மேல படல படுற மாதிரி நாம கல்பனை பண்ணி அம்பாளுடைய காதல் சதக்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க பாருங்க அது மாதிரி கன்னிப்பெடுத்தோ அப்படின்னு நீரகணி சுள் ஒரு ஸ்லோகத்துல ஆனந்த சாகஸ்திரத்துல உத்ரேட்ச பண்றதோபிக் அம்பாளுடைய கடைஞ்சிருந்தது நவநீதம் பேரு என்னபவது வேதம் போய் இருக்கு அன்னைக்கு புதுஷா கடைஞ்சிருத்த வெண்ணிக்கு நவநீதம் பேரு அவ்வளவு வெண்ணைய போல மிருதுவா இருக்கக்கூடிய பாதம் ரொம்ப இருக்கூடிய வாக்கியங்கள் போய் நேரடியாக தொட முடியலங்கிறது சத்தியம் மகா வாக்கியங்கள் கூட ஏதோ ஒரு கன்செப்ட சொல்றதம் எட்டு பிடிக்க முடியல ஒரு கேப் இருக்கு அந்த உபனிஷத்தால மகா வாக்கிய பாண்டியத்தாலும் பிரிஞ்சு பண்ண முடியும் பெரிய ஒரு மலை மேல ஒருத்த ஏறி சமீப போறபோது ஏதோ ஒரு ராக்கிலே இருந்து இன்னொரு ராக்களை கால் எடுத்து வைக்கணும் அங்க ஒரு கேப் இருக்கு போயிருந்தான்னு வச்சுங்களா அவன் அங்க நின்று அவன் தன்னை கயிறெல்லாம் போட்டு கட்டிட்டு இருக்காங்க அவன் நீங்க வளப்படாத வா கால் எடுத்து கை கொடுத்து டக்குன்னு இழுத்து விட்டான் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தான் இருக்கும் கேப் ஆனா அந்த ரெண்டு மூணு இன்ச்சு கிளியர் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கேப் இப்ப ரயில்வே கம்பார்ட்மெண்ட் கோச்சுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் எவ்வளவு இருக்கு கேப் குறைச்சவா தான் இருக்கு சில பேருக்கு போராத காலம் எதுவும் இல்லையா கால சிக்கி உள்ள போய் பிராக்சர் ஆகிபுரியலாம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தாலும் அதனால கேப் சின்னதாக இருந்தாலும் அதை கிராஸ் பண்ண முடியலன்னா கஷ்டமா போயிடும் அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் கை விடுத்து தூக்கி விட்டு இழுத்து விட்டுட்டா சுமம் இல்லாமல் மேல இருக்கக்கூடிய ட்ரெட்ஜுக்கு போய முடிகிறது ஒரு மனமேவை ஏற பொழுது அந்த மாதிரி ஜீன் செய்யக்கூடிய சாதனையில கர்மானுஷ்டானம் பக்தி இதெல்லாம் இவன் செஞ்சுமே வரா இது ரெண்டுதான் என்ன செய்ய முடியும் ஞானம்ங்கிறது இவன் செஞ்சு அடையக்கூடிய விஷயம் இல்லை ஞானத்துக்கு உபாயமா இருக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இவன் படிக்கலாம் ஆனா நிலையா இருக்குது அந்த கை கொடுத்து தூக்கி இழுத்து விடக்கூடிய நிலைதான் அதுக்குதான் அருள் அதுக்குதான் அனுகிரகம் பேரு அந்த அருளால் தான் தெரிஞ்சுக்கணும் தவிர அறிவால புத்தியால் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லை முருகன் சரிவேள் முனிதம் குருவென்று அருள் கொண்டு அறியா அறியும் தரமோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அருள் இல்லாமல் என்ன மாதிரி தெரிஞ்சிக்க முடியும் அது அதனால அம்பாளுடைய பாதத்துக்கும் இந்த உபனிஷத்துடைய சிகரமா இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களுக்கும் ஒரு மைனூட் கேப் இருக்கு நடுவில் அந்த கேப் இருந்தா கூட பட்டு பட்டு படுற மாதிரி அம்பாளுடைய பாவம் இருக்கு மகாவாக்கியங்களுக்கு கூட எந்த சரணாரவிதமானது எட்டு பிடிக்க முடியாமல் இருக்கோ வேத மாதாவுடைய சிரஸ்ல அவள் தரிச்சிருக்கக்கூடிய சிந்தூரத்தை எந்த உன் சரணத்துல பாததூழியாக அந்த சிந்தூரத்தை நீ தரிச்சிருக்கியோ அப்பேற்பட்ட உன் சரணத்தை என்னுடைய சிவச நீ பதிக்கணும் வேதத்துக்கு மேல பாதம் கிடைக்க மாட்டேங்கிறது அந்த பாதம் என்னுடைய சிவச கிடைக்கணும் மூணா சோகம் தான் நீ சொல்ல போற அப்படின்னு நினைச்சிருந்து நிம்மதியா இருந்தேன் ஒரு பக்கத்துல ஒரு கிணத்தை விட்டுடுவோம் நம்ம காலம் அளவ முடியாது சின்ன பிறந்த மீன் இருக்கக்கூடிய குழந்தை காலம் பகவான் திருவிக்ரமாயிரம் மகான் சொன்னா எனக்கு பாத்தியத்துக்கு தனியா தீர்த்தம் நடத்தி வச்சுக்கிறது இந்த கிண்டி இருக்கக்கூடிய தீர்த்தத்துல இருந்து பாத்தியம் இல்ல ஏன்னா கால அந்த தீர்த்தம் மிச்சத்துல இருந்து முடிவு ஆட்டம் விடப்படாது சுவாமிக்கு அதனால பாத்தியத்துக்கு தனியா தீர்த்தம் நடத்தி வச்சுக்கிறது அம்பாளுடைய சரணத்தை ஆரம்ப கூடிய பாத்திய தீர்த்தமா எது இருக்கு தெரியுமா பசுபதி ஜட்டா ஜூட்ட ஜெட்டினி அதாவது பரமேஸ்வரன் அம்பாளுடைய பர்தாங்கிற ஸ்தானத்தில் பரமேஸ்வரனாக சிவனாக இருக்க அதே சமயத்தில் அம்பாள் கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய காலத்தில் சம்மாரம் காரியத்தை பண்ணக்கூடிய சமயத்தில் ருதனாக தெருதான அனுகிரகத்தில் சதாசி ஆக இப்படி மூணு ரூபத்துல அம்பாள் போடக்கூடிய உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்டா இருக்கக்கூடிய சமயத்தில் அம்பாளுக்கு போய் நமஸ்காரம் இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தா போய் ஒரேஸ்ங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பிரான் வேலை செய்ய முடியாது இந்த அம்மா முன்னாடியே சேர்ந்து ஆத்தில சதிபதிகள் அப்படி இருந்தாலும் கூட இங்க ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு கைவிட்டு வாங்கணும் அப்படின்னாக்கே இருக்கா அங்க போய் கையெழுத்து வாங்கினா அதுதான் சரியா வராது அங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இல்ல மேனேஜர் கீழே இருக்கக்கூடிய ஆபீசர் அப்படிதான் பாஸ் கவார்டினேட் ரிலேஷன் சில இடங்களில் அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே கிரகத்தில் கண்டினியூ பண்ணலாம் அது வேற விஷயம் சமாச்சாரம் வேற அவ வந்து மகாராணி அவ உலகத்துக்கெல்லாம் ராஜராஜேஸ்வரி அவளுக்கு போய் நமஸ்காரம் பண்றது அப்ப தப்பு இல்லை அந்த ரீதியில் நமஸ்காரம் பண்றாங்க நமஸ்காரம் பண்றது என்னாச்சு பரமேஸ்வருடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய கங்கையானது அம்பாளுடைய பாதத்தில் அப்படியே வந்து விழுந்து விட்டான் தலையில இருக்கக்கூடிய கங்கையானது அது காலம்பு தீர்த்தமாகினி அதாவது கங்கைக்கு என்ன ஒரு அழகா ஒரு பேர் கொடுத்துருக்காரு பாருங்க சமஸ்கிருத்த அழகெல்லாம் அனுபவிக்க முடியும் பரமேஸ்வருடைய சிரஸ்ல கூடிய ஜடைய எந்த கங்கைக்கு கரையா இருக்கும் கரை கங்கைக்கு எது ஜைய தாண்டி வெளியில போட முடியல கங்கையார ஜடைய நிறுத்தி வச்சிருந்துருக்க அந்த கங்கையானது அன்னைக்கு அம்பாளுடைய சரணத்தில் பரமேஸ்வரர் நமஸ்காரம் பண்ற போது அந்த கங்கையும் கரை பெறண்டு அம்பாளுடைய பாதத்தில் போய் விழுந்துவிட்டான் பசுபத்தி ஜெடா ஜூட்ட தட்டினி தும்பழமையான பூத்தம் பூத்தரம் தோய் கங்கம் பயிரிசா தாது மாத பிரணைய ஆரம்பத்தில் ரொம்ப ரசமான ஸ்ரோகம் ஏற்கனவே கங்காஜலமானது பூதம் பூத தரம் தோய் ஏற்கனவே ரொம்ப பவித்திரமா இருக்கக்கூடிய கங்காஜலமானது பவித்ரா தரமா பூத தரமா தரம் டுகிரி ஏற்கனவே தூய்மை விட இன்னும் அதிகமா தூய்மை பவித்திரமான ஒரு வசு கிடையாது அம்பாள் பரமேஸ்வருக்கு ஏதோ கொஞ்சம் அவளுக்குள்ள ஒரு ஊழல் வந்து இது கவிகளுடைய மரபு சொல்றது அந்த கவிகளுடைய பிரணயாபராதம் ஏற்பட்டு அந்த பிரணய கழகத்தை சரிப்படுத்துறதுக்காக பரமேஸ்வரம் போய் காலில் விடுற மாதிரி அப்ப என்ன ஆச்சு இந்த தலையில இருக்கக்கூடிய கங்கையானது அம்பாளுடைய காலில் விட்டு பூத்ததமன் தத்துவ அப்படின்னு பாதாகத்தும் பிரணயாபராதம் ஆயிடுச்சு அம்பாளுடைய காலில் போய் பரமேஸ்வரர் நமஸ்காரம் பண்ற பொழுது அந்த தீர்த்தமானது அம்பாளுக்கு கங்கையுடைய ஜலமானது காலம் தீர்த்தமா அமைஞ்சு பாத்தகா பசுபதி ஜெட்டா ஜூட்ட தட்டினி இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு கங்கை வந்து சக்கலத்தி ஆட்டமா ரொம்ப நாளா கண்ணை உருத்திட்டு இருக்கு சரோஷா கங்காயம் கோபட்டு மேல தூக்கி வச்சுட்டேன் அம்பாளுக்கு அதுவே என்ன அம்பாளுக்கு எனது பாகத்தை பாதி கொடுத்துட்டாரு பரமேஸ்வரன் நமக்குதான் பாதி கொடுத்திருக்காரு சந்தோஷப்பட்ட அப்புறம் பார்த்தா தலைக்கு மேல வச்சிருக்கா சக்கலத்த கங்கையை தூக்கி வச்சுருக்க தலைக்கு மேல வச்சா என்ன தலையில இறதுபாங்க அம்பாலும் சேர்ந்து சொகுசா இருக்க ஒரே நாமளே தாங்க முடியாது இப்படி சக்கலத்துக்கு நமக்கு இவ்வளவு ஸ்தானத்தை கூட பரவாயில்ல சக்கலத்துக்கு இப்படி ஒரு ஸ்தானமா அப்படி அம்பாளுக்கு மனசுல பட்டு இருக்கு நீ கவலைப்படாத அந்த சக்கரத்தையும் உன் கால வந்து விழுமுடியா செஞ்சு விடுற பசுபதி அருணஹரி சூடாமணி ருச்சி இன்னும் வேற என்ன பெருமை என்ன அம்பாளுடைய கால்ல நலங்கு வஞ்சல் இட்டு உள்ளங்கால நல்லா மருதாணி கிட்டு சில சரீரத்துடையவாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்னா சிக்கச்சவையுன்னு அறக்க சிவந்துவிடும் அம்பாளுக்கு ஏற்கனவே அது ஏற்கனவே சரீரமே அப்படி இருக்கு நல்லா சிக்கச்ச பேர்னு சிவந்துருக்கு மருதாணி இட்டு அது எந்த மருதாணி எப்படி சிவந்ததுன்னா இது கடையில் போய் பொடியா வேண்டாடா இல்லை மருதாணி இழையா பரிச்சல் வந்து அப்புறம் ஆற்றல் உட்கார்ந்து அம்மி இருக்கிறது அரைச்சி கரைச்சு அப்புறம் போட்டாடா அது ஒன்று அந்த சிரமங்கள்லாம் கிடையாது ரொம்ப சுலமாக செவந்துட்டான் கால் நாராயணமும் உலகத்தை முழுக்க கூடிய ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற ரீதியில அவர் நமஸ்காரம் அம்பாளுக்கு நாராயண அண்ணா தங்கையாச்சு நமஸ்காரம் வரக்கூடாதுன்னு சொன்னேனும் அந்த மாதிரி இங்க வந்து அம்பாளுடைய ஆங்கைக்கு கட்டுப்பட்டு ஒரு வேலை செய்யக்கூடிய அம்பாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பங்காக உலகத்தை ரட்சிக்க கூடிய கோப்தா என்ற முறையில நாராயணன் போய் நமஸ்காரம் பண்ற நமஸ்காரம் என்றபோது நாராயணனுடைய இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துபம் என்ற ரத்னோ அது சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய கெம்புக்கல் கௌஸ்துபாக்கியம் பத்மராகோ மகோதேகன்னு பாகவத தாமரைக்கு போற ஒரு வர்ணத்தோட ரூபின்னு சொல்ற ரெண்டு ரூபி அந்த மாதிரி ரொம்ப விஷத்தியமான கெம்புக்கல் அந்த நட்சத்திரத்துக்கு அகங்காரமான மணியா வச்சிருந்திருக்க அந்த கல்லுடைய காந்தி பட்டு அம்பாளுடைய சூடாமணி சொல்றா இருக்குமே நினா தெரியும் அப்படியே ஒரு பெரிய ரத்னத்தை அப்படியே போட்டுக்க முடியுமா அது ஒரு சொன்ன ஹாரத்துல ஏதாவது கோத்து தான் போட்டுக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாலத்துல போட்டு நேரம் தான் அந்த கௌஸ்து இருக்க முடியும் ஒரு ஹாலத்துல போட்டு கல்பன பண்ணிக்கோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ல இதுதான் கௌஸ்துபரத்னோம் இது கௌஸ்தும்தான் சாதாரண பழன்தான் கௌஸ்துமம் வச்சிருந்த இதுதான் ஒரு ஹாரம் இந்த ஹாரத்துல கோத்து இப்படி போட்டு மார்பரம் கரெக்டா வருது சுவாமியை பூஜை பண்ணி பிரதட்சமே நமஸ்காரம் பண்ற போது ருத்ராட்சத்தை கையட்டு வச்சிருவோம் ஏன்னா ருத்ராட்சிகள் படப்படாது சரி ரு நாமும்பிரதாயம் போட்டு உபதேச காண்ட் காண்ட சொன்னா முகம் மாத்திரம் படும்பு மாத்திரம் போடும் அப்ப இந்த நாராயண ருத்ராட்சி ஏதோ ஒரு காலத்துல சொன்ன காலத்துல இந்த கௌஸ்துபத்தை கோத்து இப்படி போட்டு இருக்க அம்பாளு நமஸ்காரம் பண்றது இந்த கௌஸ்துபம் ரொம்ப விஷந்த ரத்னோம் இந்த பூமியில படவாண்டா அப்படின்னு நினைச்சா என்னும் அதனால மேல தூக்கி இப்படி வச்சுட்டேன் கீழே பக்கத்துல ஆகுதுன்னா பக்கத்தில் வச்சா ரொம்ப நாராயணன் வேறாட்சியைதான் கூட கூட பண்ணிவிடாது பක්ෂசர சிறக்க கூடிய மார்முல இருக்க கூடிய கௌஸ்தபம் தலைக்கு வந்துச்சு நமஸ்காரம் பண்ண கூடிய கோலத்தில் தலைக்கு மேலே ஏறி நின்ற ஜுடாமணியுடைய அழகு தான் சொல்றாரு அருணஹரி ஜுடாமணி ருசிஹி அம்பாளுடைய பாதத்தில நாராயணுடைய சிரசு பட்டு அந்த சிரசுக்கு மேல தூக்கி போட்டு நிக்க கூடிய கௌஸ்தப ரத்னதுடைய சிவப்பு காந்தி அந்த காந்தி அந்த ரேடியேஷன் அம்பாளுடைய காலில பட்டு காசைvend பிடுதா அப்படி சாதாரணமானது தான் இல்ல கௌஸ்தப ரத்னதுடைய காந்தி பட்டு காசை வெக்கலன்னா அது எவ்வளவு வஷத்தியான மர்தாரிங்க இருக்குனோ அருணகரி சூட மணி ருச்சி இதுல வேற ஒரு சுவாரஸ்யமும் உண்டு மருதாணி எட்டு சின்ன குழந்தைகள் ஆசைப்படுவா விட்டுப்பா கல்யாணம் ஆயாச்சும்னா நினைச்சா எடுத்துக்க முடியாது ஒரு குடும்பத்தில் பல பொறுப்புகள் பற்றபகல்ல இந்த அம்மா ரெண்டு கை கேட்டு நோக்கி அப்புறம் வேற அவசரமா வந்து யாரோ காபி கேட்டாக்கணும் இட்டுப்பாத்தாலும் ஆரம்பிட்டு வேற கவனிச்சு இருக்கலாம் ஆனா என்ன இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது புக்காட்டில் போகிறபோது பல பேருடைய சௌரியத்தை பார்த்துட்டு கடைசியில் தான் அதனுடைய ப்ரிஃபரன்ஸை எக்ஸசைஸ் பண்ண முடியாது அதனால பிறந்தாற்றுல ஏதாவது ஒரு பத்து நாள் இருபது நாள் பிறந்தாட்டில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஸ்திரிகள் வரபோது ஆற்றில் தாயார்கள் என்ன பண்ணுவா குழந்தைக்கு என் பொண்ணுக்கு மருதாணியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு அவன் வரானா முன்னாடியே பத்து முன்னாடியே அந்த மருதாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சா வச்சிருப்பாள் பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாள் நீ ஆசைப்படுவியே நீ அங்கே போய் ஃப்ரீயா மாமியார் அம்மா வாட்டமாவே இருந்தா கூட பொன்னாட்டமா மாட்டு பொண்ணு வச்சிருந்தா கூட பொன்னாட்டமா தானே பொண்ணு இல்லையே பொன்னாட்டமா தானே இது அதனால ஏதாவது ஒரு நாள் இல்லையா ஒரு நாளைக்கு அது எல்லாம் சுட்டிக்காட்ட முடியாது வந்துட்டாரி கொஞ்சம் சங்கோசமா இருக்கு அதனால ஃப்ரீயா அங்கே சொல்ல முடியுமோ முடியாதோ ரொம்ப நல்லா விஷயம் இருக்கக்கூடிய இடத்தையே சொன்னேன் அந்த மாதிரி கொஞ்சம் தயக்கம் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய இடத்த கேட்கவே வரலாம் மருதாணியாவது அவங்க சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம் மருதாணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதனால பிறந்தாட்டுக்கு வரும்போது தாயார் தாயாருக்கு தான் இதெல்லாம் தெரியும் அந்த குழந்தைக்கு பார்த்து தகப்பன அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார் அவன் மட்டும் கே பேர் பிடிச்சுருப்பா அவர் தாயா இருக்குதான் இதெல்லாம் பார்த்து இந்த குழந்தை வரானா அவளுக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிச்சா அதாவது ஒரு பட்சமா பண்ணி வச்சு கட்டு ஏது பண்ணி கொடுத்த அதெல்லாம் அந்த ஸ்திரீகளுக்கு தான் அந்த சூக் தெரியும் குழந்தை வந்தாக்க உனக்கு மருதாதி உட்காந்து வச்சு மனதானு அப்புறம் கொண்டாடுறதுனே ஒரு ஒரு பிரேச ஒண்ணு உண்டு பிறந்தாங்க கொண்டாடுறதா அப்பா அம்மா இருக்கிற மட்டும்தான் அது நடக்கும் அப்புறம் அப்பா அம்மா தாலே கீழே சாமி குடுத்தாக்க ஏன்னா அம்மா தான பண்ணி இருந்தாலும் கூட அண்ணா பண்ணி இருந்தாலும் அது அடுத்தாப்புல ஒரு ஜென்ரேஷன் தானே அது அம்மா பத்து மாசம் வயசுல இடம் குடிச்சிருக்காலும் அவர் ரெண்டு கேள்வியும் அண்ணா மது அணி இட்டு விட்டு காலெல்லாம் இட்டு விட்டு அலங்காரம் பண்ணி விட்டு அவங்க இட்டு விட்ட உடனே தாமம் இருக்கும் அம்மா கொஞ்சம் கா வாயில அம்பாளுக்கு நாராயணந்து இந்த மருதாணி விடுறதுக்கு முன்னாடி முதல்ல கைகாலாம் சுத்தமா இருக்கணும் போனோம் இங்கே ஒளியிலேருந்து வந்து ஒரே அழுக்கா இருந்து விடுத்துனாக்க அழுக்கா இருக்கக்கூடிய காலில போய் மருதாணிதான் சரியா வராது தான் ஆலமனம்